வணக்கம் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச புலம்பெயர்ந்தோர் பங்கு அறிக்கையை ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் அமைப்பு வெளியிடுகிறது இரண்டு ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியா நூற்றி இடத்தில் உள்ளது 3. சமீபத்தில் இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்ட இரண்டாவது ஸ்கார்பியின் நீர்மூழ்கி கப்பலின் பெயர் INS என்எஸ் காந்தேரி இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எங்கே அமைந்துள்ளது 2. நாட்டில் பெண் பணியாளர்களை எந்த பாதுகாப்பு படையில் சேர்க்க மத்திய அரசு ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளது மூன்று புதிய இந்திய விமானப்படை தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி